மேவச்சமிரவிணம் மேவே சுவ நமோ விதைய वंशर्षिभ्यो नमो சம்பிரதாய வம்சிபோ மஹோ நமோ குருப்பன பிரோமை வாந்த விஷோத்தியேத்த தாத்தயவிஷா ஸ்ரீக்கச்சிதானிணே நமோ வேதாந்திய குரவே புணே கிருஷ்ணாயலோக்கேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம सहस्रने पाद सहसामना स्तवनम प्रशस्त निरुच्य जन्म जरादी शांत विष्णु सहस व्याख्यनाते ना पड़क पढ़ी को पल वे விஸ்வம் அப்படிங்கிற முதல் நாமாவுக்கு விஸ்தாரமான அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கோம் விஸ்வங்கிரத் விஸ்வங்கிறதுக்கு நிர்குணப் பிரம்மன் அப்புறம் ஜகத்காரணமாக இருக்கிற சகுண பிரம்மன் நிமித்த காரணமாக இருக்கிற சகுண பிரம்மன் உபாதான காரணமாக இருக்கிற சகுண பிரம்மன் நிமித்த காரணமாக இருக்கிற சகுண பிரம்மன் எல்லா கோணத்திலையும் அவரவர்களுடைய யோக்கியத்தைக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் பண்ணலாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார் அந்த அர்த்தம் படும்படியாக தான் உபதேசம் பண்ணுறார் முக்கியமாக விஸ்வங்கிற சப்தத்தை வைத்து கொண்டு அத்வைத ஞானத்தை சம்பாதிக்கிறது தான் முக்கியங்கிறது அதை விஸ்தாரமாக விளக்கி விளக்கி சொல்லியிருக்கார் அடுத்தது துவைத்த பாவத்தில் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் இந்த கர்ம காண்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஹிம்சாதி கர்மாக்கள் இல்லாமல் பண்ணுறது தான் உத்தமம்ங்கிற ஏன்னா வேதங்களில் அடிக்கடி யஜோவை விஷ்ணு யஜ்ஞத்துக்கு யஜ்னோ யஜ்யபதிர் யஜ்வா யஜ்யாங்கோ யஜவாகனஹா அது நசாசநாமத்தில் வந்து விடுறது வேதங்களில் நிறைய இடத்துல புருஷ சூத்தமே யஜந்தேவா அதாவது புருஷசூத்தத்தில் வந்து புருஷன் தன்னையே ஹோமம் மண்ணினுட்டாங்கிறது திராடாய விராஜோதிபூருஷ் தஞ்சம் பரிஷி பிரோக் புருஷஞ்சாத்தமிரந்த அதில் நிறைய சிருஷ்டியெல்லாம் சொல்லும் அபத்னன் புருஷம் பசும் அபத்னன் புருஷம் பசும் அந்த புருஷனையே பசுவாக கட்டிவிட்டாலாம் அபத்னன் புருஷம் பசும் தங் யஜ்யம் பரிகிஷி பிரௌன்னு இந்த புருஷசுக்த அர்த்தம் தெரிஞ்சால் தான் தெரியும் ஆச்சாரர்கள் புருஷசுக்த மந்திரத்தை எங்கேயும் கோட் பண்ணுறதே இல்லை அதனால் என்ன சொல்கிறார் ஹிம்சை இல்லாத ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறார் அவருக்கு அந்த கர்ம ஒரு பக்கம் இருக்கிறது தெரியறது ஆச்சாரியால் காலத்தில் எப்படி அவருக்கு முக்கியமாக வந்து கர்மத்தினால் மோட்சம் இல்லைங்கிறது சித்தாந்தம் பண்ணியிருக்கார் அது மாத்தமில்ல கர்மஜான சமுச்சயத்தையும் அவர் ஒத்துக்கிறது இல்லை ரொம்ப முக்கியமாக அது ஒரு விஷயம் அதாவது சந்நியாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் சந்யாசத்தை சொல்லணும்னாலே கர்மாவை விடணுங்கிறதுல தாத்பரியம் இருக்குது கர்மஜான சமுச்சயம் பண்ணினா சன்னியாசம் சாத்தியம் கிடையாது சன்னியாசங்கிறதே ஒரு ஆசிரமே கிடையாமல் போயிடும் இல்லாமல் போயிடும் கிடையாது இதெல்லாம் நிறைய நீங்கள் நிறைய கேட்டுருப்பேள் உப உபனிஷத் பாஷ்யங்கள் எல்லாம் வந்திருக்கு பிருகதாரண்யத்தில் சன்னியாச பாஷ்யத்தை அவர் எப்படி சொல்கிறாருங்கிறதெல்லாம் கேட்டிருக்கலாம் சில பேர் எல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது உபநிஷத்தில் பிருகதாரண்ய உபநிஷத்தில் சந்யாச பாஷ்யம் அப்படின்னே ஒரு போர்ஷன் இருக்கு அந்த போர்ஷனில் அவர் சந்யாசம் எதுக்காகன்னு சொல்லி நன்றாக சித்தாந்தம் பண்ணுறார் அப்படி இந்த இந்த விஷயத்தில் நம்ம நன்றாக இந்த விஷ்ணு சாஸ்திரா பாஷ்யத்தில் இந்த விஸ்வம்ங்கிற இந்த பதத்துக்கு அர்த்தத்தை கவனிச்சுட்டே வந்தோம் ஆனால் நிர்குண பிரம்ம ஜானம் அத்வைதானந்தான் அவர் கொடுக்குறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா கீதையில் நம்ம பார்க்குறோம் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நெற்குண பக்தி பண்ண முடியலன்னா விஸ்வரூப பக்தி பண்ணுங்கிறார் விஸ்வரூபக்தி பண்ண முடியலன்னா ஏகரூபக்தி பண்ணுங்கிறார் ஏகரூபக்தியிலையும் வந்து கர்ம பக்தி சக நிஷ்காம கர்ம அதுவும் முடியலன்னா சகாம கர்மத்துக்கு வா அப்படி தான் இருக்கு ஆர்டர் அதே மாதிரி தான் இங்கேயும் முதல்ல இதே புரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னால் அப்புறம் கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் மேலேயே சொல்லிவிடுறார் அத்வைத ஞானாதேவ மோக்ஷா இல்லை எனக்கு மெச்சூரிட்டி இல்லை பக்குவம் இல்லைன்னா சரி துவைத்த உபாசனை பண்ணு துவைத்த உபாசனையில் பிராமணன் இது சொல்கிறார் இந்த பசுவ பசுவதை இல்லாத ஹிம்சை இல்லாத யாகங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது அந்த அபிப்பிராயம் துவனிக்கிறது இந்த பாஷியத்தில் துவனிக்கிறது இது ரொம்ப விசாரத்துக்குரிய விஷயம் ஏன்னா மற்ற இடங்கள்லையும் சொல்லியிருக்கார் ஆனால் இங்கே தெளிவாகவே சொல்கிறார் கடைசியாக நம்ம பார்த்தோம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் படிச்சுட்டோம் நிறைய கோட் பண்ணிகிட்டே போகிறார் அவர் அந்த ஹிம்சை இல்லாமல் ஈஸ்வரர் ஆராதனை விஷ்ணுவுக்கு ஆராதனை பண்ணுறதுல பசு ஹிம்சை இல்லாமல் இருக்கணும் ஆடோ மாடோ இதெல்லாம் பலி கொடுக்காத யஜ்யங்களாக இருந்தால் பிராமணனுக்கே இதெல்லாம் விதிச்சிருக்கு சோமயாகங்கள் இத்தனை பண்ணணும் இத்தனை வாஜப்பாயம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய விதிச்சிருக்கு அதுக்காக வேண்டி இந்த யாகங்கள்லாம் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால ஆச்சாரியால் அபிப்பிராயப்படுறாருங்கிறதும் தெரியுது இதெல்லாம் நான் விஸ்தாரமாக இப்போ இங்கே பேசலை இதில் இந்த விஷ் விஸ்வங்கிற பதத்தில் இந்த விஷயம் வந்துவிடுறது அதை பண்ணுறதே அதில் ஸ்ரத்தையோடு பண்ணணும்னு இப்போ ஆரம்பிக்க போகிறார் கடைசியாக நம்ம இதை பார்த்தோம் யமநியம விதூத கல்மஷான அனுதினமச்சு சக்தமானாம் அபகத அபகத மதமானாம் விரபட தூரதரேணமானாம் நிறைய வேல்யூஸ் சொல்கிறார் அதுக்கெல்லாம் நிறைய பிரமாணங்களெல்லாம் கொண்டு காட்டுறார் விஷ்ணு புராணம் தான் அதிகமாக இருக்குது அவருடைய கொட்டேஷன்லாம் மேற்கோள்லாம் ஆக யாரெல்லாம் யமநியமம் யமநியமத்தை கடைப்பிடிச்சு பாபங்களெல்லாம் மனசில் இருக்கிற அழுக்குகளையெல்லாம் போக்கி எப்பவும் பகவான்கிட்ட அந்த துவைத்த பக்தி பண்ணுகிறார்களோ அது மாத்திரமில்லை அவர்களுக்கு அடக்கமாக இருக்கிறார்களோ பொறாமப்படாமல் இருக்கிறார்களோ தற்பெருமை இல்லாமல் இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட மனிதர்கள்டருந்து விலகிப்போன்னு சொல்லி தூதர்களுக்கு பகவான் இவன் யவன் யமதர்மராஜா சொல்கிறான் அவர்கள்ட்டையெல்லாம் பக்கத்தில் போயிடாது அவர்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கிறவர்கள் அவர்கள் பக்கத்தில் நீ போக வேண்டாம் அது நம்ம நிறைய இன்டர்பிரேட் பண்ணிக்க வேண்டிதான் இந்த அகங்காரம் இந்த சரீர அபிமானம் இதெல்லாம் தான் மிருத்யு ஆகா அவர்களை விட்டு விலகீருன்னு யமதர்மராஜா சொல்கிறதில் சொல்லி கடைசியாக நம்ம பார்த்த வாக்கியம் இத்தியாதி வச்சனை இது முதலான வாக்கியங்களால் வைஷ்ணவ லக்ஷணம்ங்கிறர் வைஷ்ணவ லக்ஷண ஏவம் பிரகாரத்துவாத் வைஷ்ணவன்னா விஷ்ணு பக்தன் அர்த்தம் அந்த விஷ்ணு பக்தன் இப்படி இருப்பான் இந்த மாதிரி குணங்களை ஹிம்சையே பண்ண மாட்டான் நஹிம்சியாத் சர்வாணி பூத்தானி பொதுவா சாஸ்திரத்தில் பந்து பசுஹிம்சை வந்து யஜ்யத்தில் பண்ற பசுஹிம்சை தோஷம் இல்லை அப்ப வைஷ்ணவ லக்ஷண பசுஹிம்சை பண்ணுறது தோஷம் இல்லை யஜ்யத்தில் அப்படிங்கிறது மீமாசா சாஸ்திரத்தில் ஆச்சாரியோட சில இடத்துல ஒத்துக்கிறார ஆனாலும் இந்த விஷ்ணு சாஸ்திரநா பாஷ்யத்தில் அவருடைய ஹிரதயம் பூர்ணமாக தெரியறது இந்த பசுஹிம்சையோடு இருக்கக்கூடிய யஜ்யங்கள் வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் அவருக்கு இருக்குங்கிறது தெரிகிறது வைஷ்ணவசிய வைஷ்ணவ லக்ஷணஸ் ஏவம் பிரகாரத்வா இப்போ ஏற்பட்ட பிரக் இந்த முடிவு இருக்குன்னா ஹிம்சாதி ரஹித்தேன நமஸ்காராதி கர்த்தவியமிதி ஹிம்சாதி ரஹித்தேன ஹிம்சையே இருக்கக்கூடாது ஹிம்சை இல்லாமல் யாரையும் நிந்திக்காமல் ஹிம்சாதின்னா பசு ஹிம்சை மாத்திரம் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் அகிருத்வா பரசந்தாபம் அகத்வாக கலசம்சதி அக்ளேஷயித்வாச்ச ஆத்மானம் எதல்பி தத் பகு அப்படிங்கிறது ஸ்மிருதி வாக்கியம் அகிருத்வா பரசந்தாபம் யாரையுமே கஷ்டப்படுத்தாம கெட்டவாழோட சேராம அகத்வா கலசம்சதி அக்லேஷயித்வாச்ச ஆத்மானம் உன்னையும் கஷ்டப்படுத்திக்கப்படாது மற்றவாளையும் கஷ்டப்படுத்தப்படாது அப்படி நீ பண்ணுற புண்ணிய கர்மாக்கள் கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் அகசந்தாபம் அக்துவலசம்சதி அக்லேஷயிவ்வாத்மா எதல்பிடி தர்மம் சனிசியாக்கி புத்தி காரோகே சஹா சர்வபூதான் அப்பீடையன் இதெல்லாம் ஏற்கனவே அவரும் கோட் பண்ணுறார் இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சம்பாதி புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதி அது மாத்திரம் இல்லை எப்படி எறும்பு புத்து கட்டுறதோ அப்படி சம்பாதி வல்மீகமிவ புத்திக்கா பரலோக்கே சகாயார்த்தம் அப்போ தர்மம் ஷனைகி சஞ்சினுயாத் தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் புண்ண புத்து மண் எறும்பு புத்து கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தானே கட்டுறது அது என்ன ஆகும்னா பரலோக்கே சகாயார்த்தம் இளமையில் இருக்கிறப்போ பண்ணால் வயசான காலத்துலேயும் உபயோகமாக இருக்கும் ஆனால் இந்த பண்ணுற போது என்னென்னா தர்மத்தை பண்ணுறபோது சர்வபூதான் அப்பீடையன் எந்த உயிர்களை எதையும் ஹிம்ச பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்மிருதி வாக்கியங்கள்லாம் இருக்குது ஆஹா அதனால் ஆச்சாரியார் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணு துவைத்த பக்தி பண்ணு அத்வைத ஞானத்துக்காக வேண்டி மோக்த்துக்கு சாதனம் அத்வைத ஞானம் அத்வைத ஞானத்தை அடையணும்னு சொன்னால் துவைத்த பக்தியை நன்றாக பண்ணு ஆனால் அந்த ஹிம்சையில்லாத பூஜை ஜபம் ஹோமங்கள்லாம் பண்ணு அப்படிங்கிறார் ஆக ஹிம்சாதி ரஹித்தேன விஷ்ணோகோ ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியமிதி கர்த்தவியமிதி உத்தம்னு அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்கார் சாஸ்திரத்தில் அப்படி சொல்லி வரிசையாக அந்த ஆர்டரில் வரார் இந்த விஸ்வங்கிற பதத்தை வச்சுட்டு இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறார் ஆஹா எனது அகாரணம் பிரம்ம காரணம் பிரம்ம அதுலேயே உபாதானம் விஸ்வரூபம் நிமித்தம் ஏக்கரூபம் இனி அடுத்த வாக்கியத்தை படிக்கிறேன் எல்லோரும் கேளுங்க இதை ஸ்ரத்தையோடு பண்ணணுங்கிறார் ரொம்ப அழகாக டெவலப் பண்ணுறார் அகாரணம் காரணத்துலேயும் உபாதான காரண திருஷ்டி நிமித்த காரண திருஷ்டி எல்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை பிரதிபிம்ப மாயா பிரதிபிம்ப சைத்தன்ய திருஷ்டி மாயா வியாபக சைத்தன்யம் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் அ சுத்த மா மாயாரகித சுத்தைத்தன்யம் மாயா வியாபக சைத்தன்யம் மாயா பிரதிபிம்பைத்தன்யம் அப்படிலாம் பிரித்து புரிஞ்சுக்கணும் அப்படி அந்த மாயா பிரதிபிம்ப சைதன்யத்தை தான் நம்ம நிமித்த காரணம்னு சொல்கிறோம் இன்டெலிஜென்ட் காசு அது ஏக்கரூபம் இந்த இத்தனை இதுலையும் இதுலையும் என்ன பண்ணணும்னா அவர் ஆராதனை பண்ணு அவர் ஆராதனை பண்ணுற விஷயத்தில் ஹிம்சை பண்ணக்கூடாது யாரையும் துன்புறுத்தாமல் ஸ்துதி நமஸ்காரம் பண்ணு அப்போ தான் நீ வந்து சுத்தமான வைஷ்ணவன் விஷ்ணு பக்தன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் படிக்கலாம் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் ஸ்ரத்தயாக்னி சமித்யதே இத்தியாதிஸ்ரு ஸ்ராபூத்தம் வத அந்யம் அஸ்ரையா இத்தரத் இமம் ஸ்தவமதீயானிசமன்வினி ஸ்ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்கிறார் எப்படியே டெவலப் பண்ணி கொண்டுட்டிருப்போம் ஆனால் இதை பண்ணுறதுல ஸ்ரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் இந்த இடத்துல தேயம்னா தானம் பண்ணுறது இல்லை நீ பகவானுக்கு எதை சமர்ப்பணம் பண்ணாலும் அதை ஸ்ரத்தையோடு பண்ணணும் கீதையிலையும் சொல்லியிருக்கார் பகவான் அஸ்ரத்தையா ஹுதம் தப்தம் அசதித்யுச்சத்தை பார்த்த நச்ச திரேத்தியனோ பதினேழாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் அஸ்ரையா ஹுத்தம் தப்தம் தபஸ்தப்தம் கிருத்தஞ்சயத்து அசதித்துச்சே பார்த்த நயத்யனோ இஹ நீ ஸ்ரையில் இல்லாமல் பண்ணினா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கடைசியில் பதினேழாவது அத்தியாயம் அதுக்கு பேரே ஸ்ராத்ரய விபாகோகம் ஸ்ராத்ய விபாகோகத்தில் அதை கடைசியில் சொல்லிருக்க அதை இங்கே அது இங்கே பகவான் இங்கே இவர் ஆச்சாரியால் கோட் பண்ண போகிறாரு தெரியல நான் கவனிக்கலை இருக்குது கடைசியில் வர்றது ஆனால் இங்கே வேற சொல்கிறார் வேதத்தில் சொல்லியிருக்க ஸ்ருதி முதல் பிரமாணம் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரத்தையா அக்னிஹி சமித்தியதே ஸ்ரத்தாசூக்தத்தில் முதல் வாக்கியம் ஸ்ரத்தா சூக்தம்னே ஒன்று இருக்குது ஸ்ரத்தாசூக்தத்தை பாராயணம் பண்ணி ஸ்ரத்த விருத்தியாகணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பூணல் போட்டால் நாலாவது நாள் அதுக்கு என்ன தண்டி நீரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் தண்டி நீருங்கிறது இல்லை அதுக்கு பேர் பிரணவஸ்ரத்தா மேதா பூஜா ஒரு ஆலமரத்துக்கு அடியில் போய் அந்த காலத்தில் எல்லாம் ஊரில் வைதிகாலலாம் இருப்பாள் ஒரு பதினாறு பிராம்ணாவை வச்சு பதினாறு பிராம்ணாவிலாம் வச்சு ஒரு கலசம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதெல்லாம் ஊரில் கிராமத்தில் எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன நாலுநா தான் நாலுனாவோ ஒரு ஒரே நாள் கொடுப்பாள் தட்சிணையெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது இல்லை நாங்கள் அதுலேருந்தே பார்த்தவா ஆஹ அது கூட இல்லாதவளெலாம் உண்டு சும்மா வந்து தலை எற்க்சது துளசி தளம் துளசி வந்து கோட்டிக்கணக்கான ரூபாய்க்கு சமானம் அதனால தான் எது கொடுத்தாலும் துளசியோட சேர்த்து கொடுக்குறோம் துளசிக்கு சமானமாக பணமே கிடையாது அதனால தான் வீட்டில் துளசியை வச்சுருக்கோம் நமக்கு அந்த துளசியை பிஸ்னஸ் பண்ண தெரியல மார்க்கெட் பண்ண தெரியலை அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பெரிய துளசி வனம் வச்சுருந்தேனா பெருமாளுக்கு போட்டு நம்ம சந்தோஷப்பட்டுருக்கோம் இதே இது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதை ஏதோ ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அது பார்த்தா அஞ்சு பைசா தான் இருக்கும் ஐநூறுரூவாய்க்கு ஊற்றுருவான் நம்ம ஊரில் எல்லாம் அதுக்கெல்லாம் அதில் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க ஆனால் உண்மையிலே துளசியே பெரிய தனம் அதனால தான் வடநாட்டிலாம் துளசிக்கு அவ்வளோ மகிமை இங்கே விட ஆக ஸ்ரத்தையா அக்னி சமித்தியே அக்னி வந்து பிரகாச ஜுவலித்தம் அக் அக்னி பிரஜ்வலித்தம் வந்தேன்னெலாம் சொல்கிறோம் ஸ்லோகமெல்லாம் அப்போ வந்து அக்னியை இந்த ஸ்ரத்தையினால் அது என்ன ஆகுதுன்னா நன்றாக பிரகாஷிக்கிறது தான் அக்னி ஹிரதயத்துலேயும் பிரகாசிக்கிறது தர்மாக்னி ஞானாக்னி இந்த இதெல்லாம் இதெல்லாம் பிரகாஷிக்கிறது இந்த ஸ்ரத்த அக்னி அக்னி சமித்தியத்து சமையக்கு யுத்தத்தை அதுவும் பிரகாசிக்கிறது இத்தியாதி ஸ்ருதேக ஸ்ருதியில ஸ்ரத்த ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்கிறார் அப்புறம் அடுத்தது என்னென்ன ஸ்ரத்தாபூத்தம் வத அந்நத்தையா இதரது அதாவது உன்னை ஸ்ரத்தையினால சுத்தப்படுத்தி கொண்டு பேசும் மகாபாரத்தில் சாந்தி பருவத்தில் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட் அதுல சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரத்தையோட தானம் பண்ணணும் சுத்தப்படுத்தி கொண்டு பேசணும் அந்நிய ஹதம் அஸ்ரத்தையா இதரது நீ வந்து உன்னை ஸ்ரத்தையோட தானம் பண்ணினா உனக்கு நல்லதுன்னு மகாபாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதையும் கோட் பண்றார் அப்புறம் இங்கேயும் சொல்லியிருக்கு இமம் ஸ்தவ மதியானஹா ஸ்ரத்தா பக்தி சமன்விதா இந்த ஸ்தோத்ரத்தை எவன் பாராயணம் பண்ணுறானோ எப்படின்னா ஸ்ரத்தாபக்தி சமன்விதா இமம் ஸ்தவம் அதியானா யுஜேதாத்ம சுகக்ஷாந்திஹி ஸ்ரீ திருதி ஸ்மிருதி கீர்த்திபிகி அந்த லைன சொல்லலவர் அதெல்லாம் யுஜேத அவன் என்னாகும்னா யுஜேதாத்ம சுகக்ஷாந்தி ஆத்ம சுகம் கிடைக்கும் பொறுமை கிடைக்கும் பொறுமையில் அவன் தன்னை இணைச்சிப்பான் ஆத்ம சுகத்தில் இணஞ்சிடுவான் யுஜிய தாத்ம சுக்சாந்தி ஸ்ரீ வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும் திருதி திருத்தினா உறுதி வரும் கீர்த்திபிஹி அதுக்கெல்லாம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ந கிரோதா நஜமா ஆச்சரியம் நலோபா ந அசுபாமதி பவந்திகிருத்த பக்தானாம் புருஷோத்தமே அதெல்லாம் இங்கே அவர் கோட் பண்ணல ஸ்ரத்தா பக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறார் அப்புறம் இன்னொரு க எது சொல்கிறார் போன வகுப்பிலே சொன்னேன் பிப்ரவரி இருபத்தி நாலில் நான் சொன்னது இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சொன்னது இப்போ ரெண்டு மாதம் நடுவில் கேப் விழுந்துவிடுச்சு அதாவது கர்மா பண்ணுறதுல எந்த இடத்துல அசுரம்லாம் இருப்பான்னு சொல்லி புராணத்தில் சொல்லியிருக்கு ஹரிவம்சத்தில் அதாவது படிக்காதவனை வச்சுட்டு ஸ்ராத்தத்தில் சாப்பிட சொல்கிறது எல்லாம் அவுட்டு அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம் வேதாத்தியனம் பண்ணாதவனை பிராமணனாக வரித்து அவனுக்கு ஸ்ராத்த கர்மா பண்ணுறது அங்கே அசுரன் வரானான் எல்லா இப்போ அசுரன் ஆகிடும் என்ன பண்ணுறது தெரியல எனக்கும் இந்த ஸ்லோகத்தை விடுறதா விடாமல் சேர்த்து சொல்கிறதா தெரியல அப்புறம் அதீத விரதம் இந்த வேதாத்தியனம் பண்ணுறபோது விரதங்கள்லாம் உண்டு அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாமல் வேதாத்தியனம் பண்ணால் அந்த மந்திரம் பலிக்காது இப்போல்லாம் வந்து இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி ஆகிடுது வேதாத்தியனம் மே மாசத்தில் வெக்கேஷனுக்கு லீவ் விடுறா பாடசாலைக்குலாம் நாங்களாம் படிக்கிறோம் இல்லை இப்போ வயித்தறிச்சலாம் இருக்கு எங்க நாங்கள்லாம் வேதாத்தியனம் பண்ணுறவோ லீவே கொடுக்க மாட்டான் தீபாவளிக்கு ஓடிட்டு அஞ்சு நாள் ஓடிட்டு வந்துடணும் அதுக்குள்ளே எல்லாம் வந்துருவா என்ன எல்லா பக்கம் ஆள் வச்சிருப்பாவா இதெல்லாம் ஒன்றுமே கம்யூனிகேஷன்லாம் இன்னைக்கு இத்தனை வச்சுன்னு ஒன்றும் கம்யூனிகேட் பண்ண முடியல ஆனால் அப்போல்லாம் வந்து ஊருக்கூறு ஆள் இருப்பா இப்ப பாடசாலை <laughs> <laughs> என்னெல்லாம் பண்ணுறாலோ தெரியாது ஆக இந்த அதீத விரதம் அதன அதீத அஸ்ரோத்தரியம் ஸ்ராத்தம் அதீதம் அவ்வதம் விரதம் இல்லாமல் அத்தியனம் பண்ணுறான் ஏன்னா குருக்கு குருகுலவாசம் பண்ணுறபோது அதுக்கு விரதங்கள்லாம் இருக்குது அதில் நான் அது இந்த அந்த விரதத்தை பற்றி நான் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லணும்னு நினச்சின்னு இருக்கேன் அதுவே அதுதான் சமாவர்த்தனம்னு பேர் அதை முடித்தாத்தான் அவன் வந்து கல்யாணத்துக்கு அதிகாரி ஆறாம் விவாகம் பண்ணிக்கிறதுக்கு இது பதினாறு வயசுலேயே இந்த அதிகாரித்துவம் வந்துடும் அப்புறம் வந்து அந்த அதுக்கப்புறந்தான் காசி யாத்திரை போகிறது அப்படி போய் போகிற வழியில் தடுத்து இழுத்துன்னு வந்து காசி யாத்திரை போக எனது குமாரதி சௌபாக்யவதி சௌபாக்யவதி அவளை கொடுத்து நான் உனக்கு இருக்கேன் நீங்கள் கிரி பாணி கிரகணம் செய்து கொண்டு கன்னியாதானம் செய்கிறேன் பாணி கிரகணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் சுகமாக இருக்கவும் சொல்கிறாளா இல்லையா வாத்தியாரா அழுதுண்டே அவர் சொல்கிறார் கிரகஸ்தாசிரமத்தில் கிரகஸ்தாசிரமத்தில் சுகமாக இருக்கவும் சுகமாக இருக்கவும் சொல்லிகிட்டே இருப்பான் அது சொல்கிற போதே எனக்கு ஆரிய டென்ஷன் எப்படியோ ஒருபடியாக முடிக்கணுமே இல்லை நான் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இல்லாட்டி இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த விரதத்தை விரதத்தை பூர்த்தி பண்ணி வச்சுன்றது அதுக்கு தான் அந்த அதீத விரதம் அந்த விரத அந்த வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு விரதம் இருக்குது அந்த விரதம் பண்ணிட்டு அத்தியாயனம் பண்ணால் அந்த மந்திரம் சொன்னால் பலிக்கும் சதஞ்சி வேம சரதவீ ராக நான் மண்டை தான் விங்கு போயிடுச்சுன்னா ஒருத்தன் அக்ஷதையை போட்டாலே தவிர தான் கொஞ்சம் இதாக இதாகிடுது ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சும்மா நான் ஜோவியெலாம் சொல்கிறேன் சீரீஸை இதெல்லாம் எடுத்துக்காதீங்க எதை சீரீஸாக எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க ஆஹா அஸ்ரோத்திரியம் ஸ்ராத்தம் அதீத அதீதம் அவ்ரதம் அதக்ஷிணம் யஜ்யம் தட்சிணம் சரியாக கொடுக்கறதில்லை இருங்கோ கடைசியில் கொடுப்பேன் கொடுப்பேன் இருங்கோ கொடு வெளியிலே வரமாட்டேங்கிறது அங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிற இப்பெல்லாம் தட்சிணம் நிறைய கிடைக்கிறது எல்லாருக்கும் அப்போல்லாம் கிடையாது இரு இரு கொடுக்குறேன் கொடுக்குறேன்பா வரவே வராது இவர் கொடுக்குறேன்னா அது மாமியை கொஞ்சம் ரொம்ப யோசிப்பார் இதெல்லாம் மீறி வந்து நம்ம ஆற்றுக்கு சாமான் வாங்கிட்டு போய் சேரணும் எல்லாம் கஷ்டமே படாமல் இப்போ எல்லாம் குதிக்கிறது ஆக அஸ் அதிணம் யஜம் அனுருத்விக ஆகுதம் ரித்விகே இல்லாமல் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இத்தனை ரித்விக்க வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு அத்தனை ரித்விக்கெல்லாம் ரித்விக்கெல்லாம் குறைச்சிவிட்டான் அதெல்லாம் இல்லாமல் பண்ணுற ஆகு ஆகுதிகள் ரித்விக்குகள்லாம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஆகுதி அப்புறம் த ஷிரத்த இல்லாமல் கொடுக்குற தானம் தானங்கள் அதில் எல்லாத்தையும் ரொம்ப மோசமான ஒரு வஸ்திரமாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஆயுஷமத்துக்கெல்லாம் கஷண்டு நெய் தான் கொடுப்பார் அதெல்லாம் விட்டு அக்னி பகவான் இருக்கிற அக்னி பகவான் ஓடிடுவார் அந்த காலத்தில் தரித்திரம் அதனால் என்ன பண்ணுவான்னா நல்ல நெய்லாம் நம்ம சாப்பிட்டு விடுறது நம்ம இங்கே பிராணாக்னிக்கு கஷண்டு நெய்யெல்லாம் ஹோமத்துக்கு விடுறது உருப்படுமா இது அஸ்ரத்தையா தத்தம் ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்கறது அசம்ஸ்கிருதம் ஹவிஹி அசம்ஸ்கிருதம் ஹவிஹி சொன்னால் ஓ இது சொல்லலைன்னு நினைக்கிறேன் அசம்ஸ்கிருதம் ஹவிஹின்னு அந்த ஹவிசெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணணும் அதுக்கெல்லாம் அபிகாரிய புனரபிகாரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அந்த சம்ஸ்காரம் பண்ணணும் சம்ஸ்காரம் பண்ணாமல் அந்த ஹவிச தூக்கி அக்னியில் போட்டால் ஒர்க் பண்ண வேலை செய்யாது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாம் எல்லாம் மந்திரலோபம் தந்திரலோபம் கிரியாலோபம் சக்தி லோபம் ஸ்ரத்தாலோபம் சமஸ்தலோபமும் பண்ணிவிட்டு ஓம் ஆகுதி என்ன எல்லாம் மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப சமஸ்திஸ்மிருதி விதி அபராத பிராயஷ்ச்சித்தார்த்தம் சர்வ பிராய்ச்சித்த ஆஹுதி ஓம் பூர் பிரஜாபத்தை எதனமாக சொன்னால் எல்லாம் போயிடுத்துனா நீ கவனிக்காமல் தப்பு பண்ணால் தான் அதுக்கெல்லாம் வேணும்னு பிளான் பண்ணி தப்பு பண்ணிவிட்டு ஏன்னா அதுக்கு இன்னொரு மந்திரம் வச்சுருக்கான் இப்போ பாருங்களை அதுக்கு இன்னொரு மந்திரம் என்ன சொன்னால் அநாஜ்ஞாத்தம் யதாஜ்ஞாத்தம் யஜ்யசே கிரியத்தே மிது அக்னே ததச கல்பம் ஹிவேத்தா அப்படி சொல்லிவிடுறாரு தெரிஞ்சது தெரியாது இப்படி அப்படி எல்லாத்தையும் போடுங்கோ கட்டுக்கட்டாய சுவாகான்னா பார்த்தா சமயத்து பார்த்து யஜமானன் அந்த பக்கம் போயிட்டார் இவ்வளோ சமைத்து இருக்கு புரிஞ்சுத்தோ இல்லையோ ஆ வேணும் அவன் அங்கே போய்ட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ள யஜமானன் போயிட்டு வரத்துக்குள்ள சமயத்தெல்லாம் காலி சாதத்தையும் பார்த்து எடுத்து புள்ள புள்ள போட்டான் நெய்யும் கொஞ்சம் விட்டான் முடிஞ்சு போச்சு எல்லாம் பாவம் ஸ்ரத்தை இல்லை அதிர்ஷ்டத்தில் ஸ்ரத்தை இருந்தால் தானே கொஞ்சம் பண்ணினாலும் நல்லா பண்ணணும் இப்படியே யதாசக்தி யதாசக்திங்கிறான் மற்றதுக்கெல்லாம் சக்தி நிறைய இருக்கு இதுக்கு மாத்திரம் ஜபிக்கிற போது யதாசக்தி ஜபிக்கிறேன் அப்படிங்கிறான் டிவி பார்க்கறதுக்கு மற்றதுக்குலாம் சக்தி நிறைய இருக்கு பம்பு பேசுறதுக்குலாம் சக்தி நிறைய இருக்கு இதுல வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை ஏகாகிரதை இல்லை அதனால யதாசக்தி காயத்ரி ஜபம் கரிஷி அஷ்டோத்திர சதம்னு சொல்கிறதுக்கு பயம் அண்ணா அஷ்டோத்திர சதம் இல்லாட்டி அஷ்டோத்திர சாஸ்திரம் சொன்னால் சொன்னால் பண்ணணுமே பண்ணலைன்னா அதுக்கு ஒரு பாபம் வந்துடுமே அதுக்குன்னா எதா சக்தின்னு சொல்லிவிட்றான் உனக்கு சக்தி ஆயிரத்தட்டு இல்லை லட்சம் பண்ணுறதுக்கே சக்தி இருக்குது ஆனால் உனக்கு ஸ்ரத்தே இல்லை ஆஹா படிக்கலாம் இது அப்புறம் அசம்ஸ்கிருதம் அவிஹி பாகாஹா ஷடேதே தவ தைத்தியசத்தம ஓ அசுரனர்களின் தலைவனே இவைகள் இந்த ஆரும் நீ இருக்க வேண்டிய இடங்கள் ஸ்லோகத்தை சொல்றேன் அஸ்யம் ஷா அதித்தமிர அனுகு அஸ் தம் அம்ஸையா அம்ஸ அடுத்திணம் புணியம் மிிணம் தயவிக்க புணியம் எச்சாங்ணையம் எஜத்தாம் ததத்தாம் துவம் தவ தைத்தேந்திர மசாத் பிஷிய ओ असुन तलेवे सर ऐर्मा इप्ली पड़ रहा मद्वेश्वेणिक्रय सकता पुण्य अग्निहोत्रीण அஸ்ரத்தையாட அதாவது என்னுடைய புண்ணியத்தையெல்லாம் அதாவது என்னை துவேஷிக்கிறவன் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருந்தா அந்த புண்ணியம் என்னுடைய பக்தர்களைத்வேஷிக்கிறவன் பகவானைத் துவேஷிக்கிறவன் பகவானோட பக்தர்களை துவேஷிக்கிறவன் அது மாத்திரமல்ல வாங்கி விற்கிறவன் அக்னிஹோத்திரான் அக்னிஹோத்திரிகளுடைய புண்ணியம் அஸ்ரத்தையோட பண்ணக்கூடிய தானம் அஸ்ரத்தையோட பண்ணக்கூடிய ஹோமம் தானம் ததத்தாம் ததா எல்லாம் உன்னுடையதுங்கிறார் அக்னிஹோத்திரிகளுடைய புண்ணியம் அதாவது வியாபாரம் பண்ணிண்டு அக்னிஹோத்திரம் பண்ணுறவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு அக்னிஹோத்திர கர்மாக்களை பண்ணுறவனோட புண்ணியத்தில் நீ புண்ணியத்தை நீ எடுத்துக்கோங்கிறார் யார்கிட்ட அசுரர்களின் தலைவன் கிட்ட நீ எடுத்துக்கோங்கிறார் ஆகவே என்ன என்னுடைய தேஷிகளுக்கு ஏதாவது புண்ணியம் இருந்ததுன்னா மத்வேஷினாம் புண்ணியம் மத் பக்தேஷினாம் ததா க்ரயவிக்கிரய சக்தானாம் அக்னிஹோத்ரினாம் புண்ணியம் எல்லாத்தையும் நீ எடுத்துன்னு போயிடு அஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய கர்மாக்கள் தற்சர்வம் தவ தைத்தியேந்திர இதெல்லாம் உனக்குத்தான் மத்பிரசாதாத் பவிஷத்து என்னோடய பிளஸிங்ஸ் நீ எடுத்துக்கோ அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் இதனுடைய தாற்பயம் என்னென்னா இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுல தாற்பயம் பயந்துக்கக்கூடாது இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் அதை கோட் பண்ணுறார் நம்ம சொன்ன ஸ்லோகம் அஸ்ரத்தாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருத்தம் அசதித்யுச்சத்தை பார்த்த நேத்தியனோ இஹ இது கீதாயில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் ஏற்கனவே பதினேழாவது அத்தியாயம் இருபத்தெட்டு அஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய யாகங்கள் தானங்கள் தபஸ்ஸு எல்லாமே வீணா போயிடும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அவனுக்கு இங்கேயும் அதனால் பலன் இல்லை நெக்ஸ்ட்டு பர்த் அப்படி இருந்ததுன்னா அதுலேயும் பலன் கிடையாது இத்தியாதி ஸ்மிருதி பிஷ்ட ஸ்ரத்தயாஸ்துதி நமஸ்காராதீ கர்த்தவ்யம் அஸ்ரையா நத்தவியம் ஸ்ரையோட பண்ணணும் இத்தாதி ஸ்மிருதிபிஷ் ஸ்ருதிஸ்மிருதிபி ஸ்ரையா ஸ்துதிநமஸ்காராதி கர்த்தவியம் ஸ்ரையோட ஸ்துதிநமஸ்காரங்களை பண்ணணும் அஸ்ரையா ந கர்த்தவியம் அஸ்ர்தையோடு பண்ணக்கூடாது இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் விட்டு போயிடுது ஆஹ விஸ்வங்கிர சப்தத்துக்கு நிர்குணபிரம்மன் ஓ ஸோ உபாதான காரண வியாபகமான பிரம்மன் அப்புறம் நிமித்த காரண காரண ரூபமாக இருக்கிற பிரம்மன் ஓங்காரம்னு சொல்லியிருக்கார் இந்த ஓங்காரமும் சொன்னார் அதுக்கப்புறந்தான் இதை வந்து ஹிம்சை இல்லாமல் ஸ்தோத்திர நமஸ்காரங்கள்லாம் பண்ணணும் கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே கிம் வாப்பேக்கம் பராயணம் இந்த கிமேக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறார் அதில் வரும் ஆனால் இந்த கேள்விக்கு பதில் வந்துருக்கு அடுத்தது ஓம் தசித்து நேசஸ்விதஸ்மவாஸிணம்தாப்பூர்வம்மணேண பிரமண அபிதானத்ய பிரயோகேண சகுணம் சாத்விகம் சம்பாதித்தம் பவதி இது கொஞ்சம் குட் கில்ட் வந்துவிடுத்து நமக்கு இன்னும் இப்படிலாம் சொல்லியிருக்கார் பகவ ஆச்சாரியார் இதெல்லாம் இத்தனை கோட் பண்ணி சொல்கிறாரேன்னா ஆனால் ஓம் தத்சதுன்னு சொல்லிவிட்டேன்னா இந்த தோஷமெல்லாம் போய்டும் ஆனால் அப்பவும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்கோ அதாவது நம்ம நம்ம அறியாமல் பண்ணுற தவறுகள் அறிஞ்சே பண்ணுற தவறுகளுக்கும் போட்டிருக்கு பிராயஷித்தம் இருந்தாலும் அறிஞ்சு பண்ணுறது குறையணும் அறியாமல் பண்ணுற தவறுகளுக்கு நம்ம ஒன்றும் வேணும்னு பிளான் பண்ணி பண்ணலை அதனால தான் சொல்கிறார் இத்தி பகவத ஓம் தத் சிதி நிர்தேஷா பிரம்மணா த்ரிவித ஸ்மிருதா ஓம் தத்து சத்து என்று பிரம்மத்துக்கு மூன்று நாமங்கள் சாஸ்திரத்தில் சிந்திக்கப்பட்டிருக்கு இது பகவத் வச்சனாத்து பதினேழாவது அத்தியாயம் ஸ்லோகம் என்று பகவானுடைய வச்சனத்தினால் ஸ்துதி நமஸ்காராதிக்கம் நம்ம பண்ணுற ஸ்தோத்திரன் நமஸ்காரத்தில் கர்ம அசாத்திகம் விகுணமபி சாத்திகமாக இல்லாமல் முரட்டுத்தனமாக இப்படி பண்ணினாக்கூட ஸ்ரத்தாபூர்வகம் பிரம்மண அபிதானத் திரய பிரயோகேணு நான் தப்பு பண்ணியிருப்பேன் சுவாமியும் தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டேன் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் என் இந்த மந்திரங்கள்லாம் எனக்கு நல்லபடியாக பலிக்கணும் அனுகிரகம் பண்ணு அப்படி அசாத்திகம் விகுணமப்பி அது தோஷமாக இருந்தால் கூட அது வந்து என்னென்ன ததித் சத்பாவே சாதுபாவே சதித்தே தத் பிரயுஜியத்தை அப்படின்னு அதே ஆர்டரில் வர்றது ஸ்லோகங்கள்லாம் நீ இந்த தத்து சத்துக்கெல்லாம் அர்த்தம்னு சொல்கிறார் இல்லையா ஓங்கிறதுக்கு அர்த்தம் தத்துங்கிறதுக்கு அர்த்தம் சத்துங்கிறதுக்கு அர்த்தம் சத்துக்கு ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறார் ஆகா அது வந்து தப்பாக இருந்தாலும் அந்த கர்மாவில் லோபங்கள்லாம் இருந்தால் கூட அந்த லோபத்தை போக்குற சக்தி அனேன அனேன பூஜனேன பகவான் சர்வதேவாத்மக ஸ்ரீ கிருஷ்ண பிரியதாம் ஓம் தத் சத்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஓம் தத் சத்துன்னு சொல்லிடுறோம் அப்படி ஓம் தத்சத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாள் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா நாராயண நாராயண நாராயணா சிவசிவ சிவா வாசுதேவா வாசுதேவா வாசுதேவா சொல்லிகிட்டே முருகா முருகா முருகா சொல்ல மாட்டா நான் சும்மா சரி அப்படி பழக்கம் இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயண நாராயண நாராயணா சிவ சிவ சிவா எல்லாம் சொல்லுவாள் இந்த சபண்டிகரணத்திலே கூட சொல்கிறாள் இல்லையா இருக்கா எல்லாம் என்ன நடக்கிறதோ தெரியல இந்த பித்திருக்களோட இப்படி சேர்க்கிறாள் இல்லையா பித்திருக்களோட சேர்க்கிற போது கண்ணை மூடின்னு சேரும் கோம்பா இல்லையா ஒரு பிரேத்த பிண்டம்னு ஒன்று இருக்கும் அது ஏன் சுவாமி இன்றைக்கி ஞாபகப்படுத்துனா அந்த பிரேத்த பிண்டத்தை மூணாக பங்கனும் அது தனியாக இருக்கும் அப்புறம் பித்திருப்பித்த மக பிரபிதாமகிருக்கும் எனக்கே கர்மாலயப்பை தான் வருது ஆ இந்த பித்திருபிண்டத்தை பிரேத்த பிண்டத்தை மூணாக வச்சு அதுக்கப்புறம் இந்த கையில் எல்லாம் ஜலத்தை தட அப்புறம் இதை வச்சிக்கிண்டு அங்கேயும் சொல்கிற மந்திரம் ரொம்ப அழகான மந்திரம்தான் சங்கச்சத்துவம் சம்பதத்வந்தான் யஜுர்வேதிகளுக்கு ஆபஸ்தம்ப சூத்திரம் மற்றவாளுக்கு எப்படி தெரியாது ஆக இந்த அதில் வந்து சங்கச்சத்துவம் சம்பதத்வம் சொல்லி அந்த சமானி வாக்கு சமான ஹிவஹா சமான வஸ்துவோ மனா யதாவஸ் சுசா சதி சொல்லி பிதிருபிதாமஹ பிரபிதாமஹாவிட இந்த பிரேத பிண்ட் அதுக்குதான் ச பிண்டீகரணம் பிண்டினால் ரெண்டையும் உரு சேத்துடுறது பிண்டம்னா என்ன சாதத்தை உருண்டையாக பண்ணியிருக்கோம் அந்த உருண்டை பண்ணது இப்படி ஒன்று வச்சுருப்பான் இந்த மாதிரி வச்சுருப்பான் அந்த பிரேத பிண்ட்டங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும் அதை வந்து வேறு வெட்டணும் தர்பயி நாள் வெட்டி மூணு இப்படி வைக்கணும் அதுக்கு நேரம் வச்சுட்டு தான் அதுக்கு நேரம் இப்படி சேர்க்குற போது அதெல்லாம் சொல்லுவோம் அப்படி சொல்கிற போது தான் கண்ணமூடின்னு கிருஷ்ணகிருஷ்ணா சொல்லுங்கோ நாராயணன் பித்திருக்கள் சேர்ந்து அதெல்லாம் வாழோட சேர்ந்துவிட்டா இந்த யார் போனாரோ சோன் சோ அவர் பிதிருபிதா மகா பிரபிதாமகாரோட போயிட்டார் சேர்ந்துன்னு விட்டார் அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறது அது எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா இந்த மாதிரி அங்கெல்லாம் சொல்லுவோம் இந்த எல்லாம் வந்து கிருஷ்ண கிருஷ்ணா பகவன் நாமாவை சொல்கிறது ஒன்றும் வேண்டாம் நம்ம இதிலேயே சொல்கிறோமே சமிதாதானத்திலே சொல்லிக் கொடுக்குறோம் யானி தேஷாம சேஷானாம் கிருஷ்ணானு ஸ்மரணம் பரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா பிராயச்சித்தானிய சேஷானி தப்கர்மாத்மகானிவை யானி தேஷாம சேஷானாம் கிருஷ்ணானு ஸ்ரீ சொல்லப்படாது ஸ்ரீ சொன்னால் ஒரு அக்ஷரம் கூடி போயிடும் இந்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்திய நமாமாரி குரு பிரம்ம குருவிஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம் தஸ்மை गुरवे குரவே நம குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமாதான் ஸ்ரீனு சேர்த்துனா அந்த எழுத்து அது மீட்டர் கெட்டு போயிடும் சில பேர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னுலாம் சேர்த்துன்னுட்டான் போயிட்டு யார் சுவாமியில நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீனு போட்டுனே இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ரீ போரில் இவனுக்கு ஸ்ரீயே வர மாட்டேங்குது ஸ்ரீ ஸ்ரீங்கிறான் வாயிலே நுழைய மாட்டேங்குதுப்பா போய்ட்டு போய்ட்டு ஆக கர்ம அசாத்விகம் விகுணமபி விகுணமாக இருந்தால் கூட ஏன்னா ஸ்வேயான் சுதர்மோ விகுணா பரதர்மாத் சுனுஷ்டிதாதுனர் விகுண அப்பி श्रद्धापूर्वकं ஸ்ரத்தாபூர்வகம் अभिधानत्रय அபிதானத்திரைய इन्द இந்த इन्द இந்த நாம அபிதானம்னால் நாம வேறு மூணு சொற்கள் இறைவனை குறிக்கின்ற இந்த மூன்று சொற்களை சொன்னால் சகுணம் சாத்விகம் சம்பாதித்தம் பவதி அது சகுணம் ஆயிடுறது சாத்விகமாகறது அதை அடைஞ்சுடுறோம் அப்படின்னர் அதனால் இப்போ இது சொல்லப்போகிறார் இந்த நாம மகிமையெல்லாம் அழகாக சொல்லப்போகிறார் பாருங்க அடுத்தது ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா அர்ச்சனஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவ்யம் பாருங்க எங்கேயா கிடச்சா சொல்லுடுறார் ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா ஆத்மாவை விஷ்ணுவான்னு நினச்சிக்கிண்டு அர்ச்சனஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம் அதனால தான் நம்ம பூஜைகள்லேயே ஆத்ம பூஜை பண்ணாதைக்கு தியானமே பூஜையே கிடையாது ஆகமசாஸ்திரங்களில் நுழைஞ்சோம்னா அது ஏகப்பட்டது நம்மளே பகவான் ஆக்கிடுறது சிவோகம் சிவோகம் சிவோகம் இது பாவயேத்மா திரும்ப திரும்ப பாவயேத் இது அகங்கரகோபாசனை மாதிரி ஆஹ் இந்த சிவோகம் சிவோகம் சிவோகம்னு சொல்லி பாவனை பண்ணிட்டு தான் சுவாமிக்கு பூஜையே பண்ணணும் தேவோபூத்வா அது மாதிரி ஆச்சாரர்கள் நீங்கள் சொல்கிறார் ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா பக்தி கிரந்தங்களில் பார்த்தா சாலோக சாரூப சாமீப சாயுஜ்யம் எல்லாம் இருக்குது அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்தால் அதுதான் சாலோக முக்தி அடியார் பகவானை பூஜை பண்ணுறவர்களோட குரூப்பில் சேர்ந்துட்டாலே சாலோக மோக்ஷம் அப்புறம் என்னதுன்னா அப்புறம் சாலோக சாரூபம் சாரூபம்னா பகவானோட ரூபத்தையே நம்ம சில பேர் சங்கு சக்கரத்தை கூட வச்சுக்கப்போ சங்கு சக்கரப்பட்டான் பண்ணுவாள் சைவாழ்லாம் வந்து அந்த மிருகமுத்ரா இதெல்லாம் பண்ணுவாள் பாவனை பண்ணிப்பாள் விஷ்ணவாழ்லாம் வந்து சங்கு சக்கரத்தை பாவனை பண்ணிப்பாள் தேவி பக்தாள்லாம் வந்து பாஷாங்குஷத்தை பாவனை பண்ணிப்பாள் அப்படி ஆத்மானம் விஷ்ணு தியாத்வாக அர்ச்சனை ஸ்தூதி அதுக்கப்புறம் பூஜை பண்ணணுமா முதல்ல நம்மளையே பகவானை நினச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் பகவானை துவைத பாவனையில் பூஜை பண்ணுறது அப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு புரியும் அசாவாதித்தியோ பிரம்மா பிரம்மை இவாகம் அஸ்மியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பாவனை தான் சித்தசுத்தியை கொடுத்து கடைசியில் ஞானத்தை உபதேசம் ஞானம் பண் ஞானம் ப புரிஞ்சுக்க முடியும் ஆக அத்வைத்த பாவனையை பண்ணி பண்ணி பழகி அதுக்கப்புறம் அத்வைத ஜானம் சித்திக்கிறது அத்வைத ஜானம் விசாரணையில் புரிய போகிறது அத்வைத பாவனை சாஸ்திரத்தில் வியாபாரிக சத்தியம் அத்வைத ஜானந்தான் பாரமார்த்திகம் அத்வைதானந்தான் ஆச்சாரியர்கள் அத்வைதானத்தைதான் முக்கியமாக சொல்கிறார் அத்வைதாவனை அத்வைதானயோகியதா அத்வைதான பிராப்தியர்தம் அதனால சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் நணுக்கீர்த்தேத் விஷ்ணு நணுர்விஷ்ணுமர்ச்சேத் நம்ஸ்மரேத் விஷ்ணு நான் விஷ்ணுர் விஷ்ணு மாப்னுயாத் ரொம்ப அழகான ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான இது மகாபாரதே கர்மகாண்டே மகாபாரதத்தில் கர்மகாண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதாவது விஷ்ணுவாக இல்லாதவன் விஷ்ணுவை கீர்த்தனை பண்ண முடியாதான் புகழ முடியாதான் விஷ்ணுவாக இல்லாதவன் விஷ்ணுவை அர்ச்சனை பண்ண முடியாதான் விஷ்ணுவாக இல்லாதவன் விஷ்ணுவை நினைக்க முடியாதான் விஷ்ணுவாக இல்லாதவன் விஷ்ணுவை அடைய முடியாதான் எல்லாம் விஸ்வம்ங்கிறதுக்கு அர்த்தம் ஏன் வச்சுங்க இன்னும் விஷ்ணுவே வரல விஸ்வசப்தத்தோட அர்த்தம் இது நான் விஷ்ணு விஷ்ணும் ந கீர்த்த ஏத் அவிஷ்ணு விஷ்ணும் ந கீர்த்த ஏத் அதாவது உண்மையிலே விஷ்ணு நானும் விஷ்ணு தான் ஆனால் அது எனக்கு புரியலேங்கிறதுக்காகத்தான் நான் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த பூஜை பண்ணுறேன் நானும் விஷ்ணு விஷ்ணுவும் நானும் ஒன்று தான் அப்படிங்குறத என்ன இந்த தமிழில் பாட்டு இருக்க ஜீவனாரென்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே எல்லா இடத்துலையும் இது இருக்குது ஆனால் நமக்கு என்னமோ இந்த துவைத்த புத்தி பலமாக இருக்குது ஆனால் உபதேசம் சாஸ்திரத்தோட தாத்யம் என்னென்னா அத்வைதந்தான் ஆனால் நமக்கு துவைத்தந்தான் எப்போ பார்த்தாலும் விவகாரம் ஓடிண்டே இருக்குது முழிச்சுருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசுகிற போது அத்வைதமாக தோணும் ஆனால் அத்வைத ஜானந்தான் பேஸ் விஷயம் பண்டிதா சமதரிசினாக அதை விடவே மாட்டேங்கிறார் துவைத பக்திக்கிடையில் அத்வைத ஞானத்தை அப்படியே கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுற ஆச்சாரியர்கள் அஹா அவிஷ்ணு விஷ்ணும் நான் கீர்த்தயேத் அவிஷ்ணு விஷ்ணும் நான் அர்ச்சையேத் அவிஷ்ணு விஷ்ணும் நான் சம்ஸ்மரேத் அவிஷ்ணு விஷ்ணும் நான் ஆப்னுயாத் அதில் விஷ்ணுவோட குணங்கள்லாம் உனக்கும் வரட்டு அப்படி சொல்லி இதுக்கு பேர் சாரூபம் சாரூபக்தி அப்புறம் வந்து சாயுஜ்யம் அப்புறம் அப்படி போக போக இந்த பகவானுடைய மயமாக ஆயிடுவான் இந்த மைண்ட் அப்படி ஆயிடும் இந்த விற்பி மனசு அந்த மைண்டை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் தத்ததாக்காரம் பவதி அதில் போய் நின்றுடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இதில் ஒட்டினுடும் வேறு எதுலேயும் புத்தி போகாது இது மகாபாரதே கர்ம அடுத்த ஸ்லோகம் சர்வாணே தானி நாம பரஸ்மண விஷ்ணுமோத்தரபுராணம் மூணு நூற்றிஇருப்தி மூணு பதிமூணு சர்வீத்தனும் பரமணம் ஒரே வஸூப்ப நாம நானாரூபா தான பசவ बहुरूपा பவந்தி கடைசியில் என்னென்ன பசுமாடு நிறைய வேணும்னுட்டான் தஸ்மாக பகுரூபா பசவ சமிருத்தியை என்ன வீடாக இருந்து எல்லாம் அக்ரிகல்ச்சர் தானே அதனால் வீடு முழுக்க என்னென்ன ஆடு மாடு எல்லாம் நிறைய இருக்கணும் இதுதான் ஆசீர்வாதம் இங்கே ஃப்ளாட்டில் இருக்கிறவனுக்கு நானா ரூபா பவந்தி தஸ்மாக நானா ரூபா பசவா பகுரூபா பவந்தி தஸ்மாகத் பஹு ரூபா பசவ வந்து ஸ்கொயர் ஃபீட் ஐநூறுக்குள்ளே உக்காந்துருக்கான் பசுமாட்டுக்கு இடங்க இருக்கு பழைய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம கூபம் சத் விதை அஹன் அன அடுத்தது எம் எம் காத்தியசம்சயம் சர்வா மாணவ ஆப்னோ ஜரும்ோவிம் எேியன்மயோ வாஞ்சித்தன் காமான் எத வானவ இதி விஷ்ணு தர்மே ஞாபகம் வச்சுங்க இந்த வியாக்கியானத்தை எல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட காட்டுறார் கோவிந்த பகவத் பாதால்கிட்ட காட்டுறார் அவர் அப்படியே அப்பா உனக்கு ஒரு நமஸ்காரம் உன்னோடய வியாக்கியானத்துக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அப்படின்னு விட்டுவிட்டார் நீ எவ்வளோ வேணாலும் எத்தனை உபநிஷத்துக்கு வேணாலும் எழுதிக்கோ என்ன நான் உன்னை இனிமேல் கேட்குறதாகவே இல்லை ஏன்னா நீ வந்து புது கம்ப்யூட்டராக இருப்பியோன்னு இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கி அப்படின்னு சொல்லி கோவிந்த பகத் பாதர் அவருக்கு ரொம்ப ஏன்னா இவர் சொன்ன அப்படி தானே படிக்கிறோம் அவர் கேட்டாரா நான் போய் எல்லாத்துக்கும் கமெண்ட் எழுதட்டுமான்னு கேட்டிருக்கார் ஆச்சாரியால் அவர் சொன்னார் நீ முதல்ல விஷ்ணு சாஸ்திராமது எழுதி பார்க்கலாம் நம்ம ஊரில் அப்படி தானே பெரிய பண்டிதனாக இருந்தாலும் வாத்தியார் அப்படி கேட்பார் அப்போ உடனே வந்து இவர் ரெண்டு பண்ணியிருக்கார் சரி விஷ்ணு சாசனாமத்துக்கு எழுதலான்னு விஷ்ணு சாசனாபத்து எழுதுறது பார்த்தா ஒரு ஸ்லோகம் ஒரு நாமாவுக்கு இப்படிலாம் எழுதினா அந்த குரு என்ன பண்ணுவார் நான் உனக்கு சின்னதாக தானே இப்போ கரெக்டாக இவ்வளோ பெரிய கமெண்ட் அவ்வளோ இருக்குது சுவாமியில் நான் என்ன பண்ணுறது அவ்வளோ விஷயம் தோன்றது எனக்கு அப்படின்னு சொல்கிறதே அவர் என்ன பண்ணுவார் இந்த ஆடலில் வரிசையாக வந்துருக்கார் பாருங்க எம் எம் காமம் அபித்யாயேத் கீதையில் பார்க்குறோம் இல்லையா எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் அது போகிறபோது எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தியந்தே கலேவரம் தம்தமேவைத்தி கௌந்தேய சதா தத்பாவபாவிதா எதை நினச்சின்னு கடைசியில் உடம்புலேருந்து ஜீவன் கிளம்புறதோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மம் அமையிறதுன்னு அதில் படிக்கிறோம் அதே இங்கேயும் சொல்கிறார் எம் எம் यद वी वह अड़व या मवापनोती साध्य जगदु करेक्टा वन जगदुदा शंर जयंती आरंभ आना समाराध्य जगदु सर्वान कामानवा धर्म धर्मते अष्ठिक वाला कम सीता நம் எஸ்மை காமா ஓம் விவஸ்மை நமஹா அப்படின்னா என்ன கிடைக்கும்ண்ணா என்ன கிடைக்கும்ண்ணா எனக்கு கோயில் கட்டுறதுக்கு ஒரு முப்பது கோடி வேணும் வந்துடுத்து சொல்கிறேன் வரல இன்னும் விட்றாயின் அதெல்லாம் வந்துடுமே அதெல்லாம் வருங்கிறதுனால இல்லை நமக்கு என்னதுக்கு இந்த வேலை ஆ அது இந்த பணம் இவ்வளோ வேணும்னா தன் நம இத்யுபா சீத நமஹா நமஹா நமஹான்னு நீ பகவானை பூஜை பண்ணினால் அஸ்மை சர்வே காமாக நம்பியந்தே எல்லாம் ஓடி அது வந்து நம்மளை நமஸ்காரம் பண்ணுறதான் எல்லாமே என்ன தேவையோ நாங்கள் சகாயம் பண்ணட்டுமா ஒரு குரூப் வருது பணம் தரட்டுமா ஒரு குரூப் வருது பாத்தியாரெலாம் நாங்களாம் சந்தோஷமாக பண்ணி வைக்கிறோங்கிறா இன்னொரு குரூப்பு காரியம் நடந்து விட்ருது ஆனால் நீ என்ன பண்ணணும்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரி நம ஜபமணிடு ஜபமணிட்டு தான் எல்லாம் வந்துடும் தன்ன வேதத்தை நம்பணும் தன்னம இத்யுபா சீத காமா வேத வாக்கியம் அஸ்மை சர்வே காமா நம்யந்தே இவனை எல்லா வந்து இதாகும்னு சொல்கிறார் அதை மனசில் வச்சுருந்தான் சொல்கிறார் எம் எம் காமம் அபித்யாயேத்து எதையெல்லாம் நீ ஆசைப்படுறையோ தம் தம் ஆப்னோதி அசம்சய நிச்சயமா அத நீ அடைவ அது மாத்திரம்ல சர்வ என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்கும் எப்போ நகதுரு சம் ஆரா சர்வான் காமாநாதி அது மாற்றமில்லை நீ கோவிந்தன் மயமாயடணும் தன்மயே கோவிந்தம் ஏதி ஏதால் நானே ஓ மனுஷியே நீ வந்து கோவிந்தன் அடையணும்னா கோவிந்தனையே தியானம் பண்ணு கோவிந்தேத்தி சதா தியானம் கோவிந்தேத்தி சதாஸ்நானம் கோவிந்தேதி சதா ஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் கேட்டுக்கள் அந்த பாட்டு கோவிந்தேதி சதா தியானம் கோவிந்தே சதா ஜபம் கோவிந்தே தி சதாஸ்நானம் சதா கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு சும்மா பாடி காமிச்சேன் நம்ம பாடினா நமக்கு நானே ஓடி போடலாமான்னு தோன்றுறது ஆஹ சதா கோவிந்த கீர்த்தனம் கோவிந்தேதி சதா தியானம் கோவிந்தேதி சதா ஜபம் கோவிந்தேதி சதா ஸ்நானம் கோவிந்தேதி கீ சதா கோவிந்தேத்தி சதா கீர்த்தனம் அப்படிலாம் சொல்லி பாடுவான் அந்த காலத்திலலாம் இப்பவும் பாடுவான் இங்கேயா பாடிருப்பாரு நினைக்கிறேன் ஆஹ அது அடுத்து மாத்திரமில்லை தன்மயோ வாஞ்சிதாத் காமான் நீ அவன் மயம் அவன் ஈஸ்வரனுக்கு எப்படி எல்லா செல்வமும் இருக்கோ அது மாதிரி உனக்கும் வந்துடுங்கிறது ஈஸ்வரனுக்கு தானே இந்த பிரபஞ்சமே எல்லாம் இருக்குது உனக்கும் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்குது இப்படி இப்படி பண்ணணும்னு பரவாயில்ல தர்மமான ஆசையாக இருந்தால் ஒத்துக்கிறேன் தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரத ரிஷப தர்மமான ஆசைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஆஹ்தன்மயா காமான்னு வாஞ்சித்தான் காம்னா காமான் எதா வாதாப் எதாப்னோத்தி மாணவ ஆஹா மனிதன் அதை அடைகிறான் மனிதன் எதன் மயமாக ஆகிறானோ அந்த கோவிந்தன் சர்வ என்னது கோவிந்தன் வந்து எல்லா செல்வங்களுக்கும் தலைவன் கோவிந்தன்கிற பதத்துக்கு அர்த்தம் வேதங்களால் அறியப்படுபவன் அடையப்படுபவன் அர்த்தம் கோபிஹி வேதைஹி வேத்தி இது கோவிந்த வேதங்களால் அடையப்படுபவன் வேதங்களால் அறியப்படுபவன் ஆஹா அப்பேற்பட்ட கோவிந்தன் மயமானி ஆழ்டியானா வேண்டியதுலாம் கிடைக்கும் வேற வழியில் வந்தால் எல்லாம் நிற்காது நீ பகவானை சார்ந்திருந்து பண்ணினானா எல்லாம் நிற்கும்ங்கிற நான் அந்நதா வேறு வழியில் வந்து நிற்காது நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா சர்வேஸ்மை தேவா பலி மாவந்தி இவனுக்கு எல்லா தேவர்களும் பலி பலீனை எல்லாம் கொண்டு கொடுக்குறான்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் இது விஷ்ணு தர்மே அடுத்த ஸ்லோகம் நமக்கு தெரிஞ்சது தான் சர்வூதித்தோமாஜத் தேகத்துவமாஸித வர்த்தமான சயோ மயி வகவீத ஆறாவது அய முப்பத்தி ஒன்னாவதுலோக்கம் சார் மாம் எக்கிசன்ஜதி வனோபிப்பி சயோ மயி வரீரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை எவன் ஒருவன் நன்றாக புரிந்து கொள்ளுகிறானோ அவன் எப்படி இருந்தால் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி சர்வதா வர்த்தமானோப்பி அவன் எந்த நிலையில் இருந்த பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் சயோகி மயிவர்த்தத்தை அவன் என்ன விட்டு பிரியறது இல்லை சர்வதா வர்த்தமானோப்பி யோகரத்தோவா போகரதோவா ஜாக்கிரதையாக சங்கரதோ வா சங்கவிஹீனா எஸ் பிரம்மணி ரமத்தை சித்தம் நந்ததி நந்ததி நந்தேவ அதேதான் சர்வதா வர்த்தமானோபி சயோகீ மயி வர்த்ததே அவன் எங்கிட்டே இருக்கான் இன்னும் இந்த ஸ்லோகங்கள்லாம் போகிறது இது அப்படியே கண்டினியூ ஆறுது இது ஸ்மிருத்தே இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறார் ஸ்ரத்தாபக்தி இல்லாமல் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு இப்போ நம்ம குரூப்பெல்லாம் வருது சுண்டலுக்கு தான் வருது வச்சுக்கோங்க பொழுது போல் அப்படின்னு ஒரு சில குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து அது விசாரம் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ரத்தாபக்தி இல்லைன்னா அவுட்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் கீழறங்கிறார் அதெல்லாம் அழகாக சொல்ல போகிறார் ஆச்சாரியார் எப்படி எல்லாம் கொண்டுறார் பாருங்க நாம சங்கீர்த்தனத்தை பற்றி பேச போகிறார் आना नामीर चिदि ना। की तारण्डर अब इन कांप्रमसा पड़मार ओहोड़ पड़िड़व अब एल्त चेत वेदांतोब्राह्मण संगे वायकाल अच्छेपे संस्कृत कालेज आह कि दाईव लोकेक पराणम स्तुवंत कंकमर्च प्राप्त मानवाशुभम கோதர்மஸ் சர்வர்மாணம் பவதரமோமிஞ்சபன்முச்சத்தை ஜன் ஜன்மசம்சாரபந்தனாத் மறக்கவே விடாது ஜன்மசம்சாரபந்தன அந்த கொஸ்டினை மறக்கவே விடாது அதுக்கு கேள்வி எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும் நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிக்கலாம் நமோஸ்தாய சகசிரமூர்த்தையே சகசிரிசிபாஹவே சகசிரநா புருஷா சகசிரோட்டியுதாரிணே நம மூத்தியெல்லாம் வாழி எங்கள்மோனி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி சத்குருநா மகாராஜிகி